அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அறத்திற்கே அன்பு சார்பென்ப மரத்திற்கும் அகுதே துணை அன்பினுடைய சிறப்பை பற்றி வள்ளுவர் கூறிக்கொண்டிருக்கிற குரட்பாக்களை முடிந்தவரை பொருள் தெரிந்து கொண்டு வருகிறோம் இந்த குரலிலே சொல்லுகிறார் அறச் மட்டும்தான் அன்பு காரணம் என்று கருதக்கூடாது மர செயல்களுக்கும் மரம் என்பது இங்கே வீரம் என்கிற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது அதே சமயம் பாவம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது ஆனால் இதை பல கோணங்களில் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது மரம்ங்கிற சொல் வீரம் வலிமை ஆண்மை அப்படிங்கிற கருத்திலையும் இருக்குது பாவங்கிற அர்த்தத்துலையும் இருக்குது குரல்லையே எழுநூற்றி பதினாறாவது குரலில் பார்த்தா மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு அப்படின்னு படை இயலில் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல மரம்னா வீரம்னு அர்த்தம் பரிபாடலில் அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ அப்படின்னு மகாவிஷ்ணுவை போற்றி இருக்கிறது ஆக தர்மத்தில் நீ அன்பாக இருக்கிறாய் மரத்தினுள் மரத்தினுள்னு சொன்ன மைந்து மரத்தினுள் மைந்துன்னா வீரத்துக்குள்ள நீ வன்மையாக இருக்கிறாய் அதான் கடுமையா இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆக அறமும் அன்பும் மரமும் மைந்தும் அப்படின்னு இந்த பரிபாடல சொல்லி இருக்கிறத கவனிக்கணும் அறத்தில் அன்பாகவும் மரத்தில் மைந்தாகவும் ராங்கிறத சரியா கவனிக்கணும் ஆ அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ இப்படி இதை இன்னொரு கோணத்தில் சொன்னால் புரியும் இப்போ அப்பா அம்மா வந்து குழந்தைங்களை அன்பாக தர்மமாக சொல்லித்தான் வளர்க்கிறார்கள் குழந்தைகள்லாம் தப்பு பண்ணினா அப்பா அம்மா கண்டிக்கிறார்கள் அப்படி கண்டிக்கிறதுல அன்பு இருக்கிறது அந்த அன்பின் காரணமாகத்தான் அவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள் கண்டிக்கிறார்கள் அப்பா அம்மா வந்து குழந்தைகளை கண்டிக்கிறதுக்கு காரணம் அன்பு தான் ஹிதமாக பேசுறதுனாலையும் குழந்தைகளை சீர்படுத்தலாம் கொஞ்சம் கடுமையாக கண்டிக்கிறதுனாலையும் குழந்தைகளை செம்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால அக மரத்திற்கும் அகுதே துணை குழந்தைகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கும் காரணம் அன்பு தான் மென்மையாக நடந்து கொள்வதற்கு மாத்திரம் அன்பு காரணம் இல்லை கடுமையாக நடந்து கொள்வதற்கும் அன்பு காரணம் அப்படிங்கிற கருத்து இந்த குரட்பாவிலே இருக்கிறது கடவுள் கூட நம்ம அறவழியில் சென்றால் நமக்கு கருணை புரிந்து நம்மை மேலும் அறத்தில் ஈடுபடுத்துகிறார் நாம் தவறு செய்தால் நம்மை திருத்தி அமைக்கிறார் ஆக அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லுவோம் இப்ப சூரபத்மன் ராவணன் கிட்ட எல்லாம் கடவுள் காட்டினதெல்லாம் மரக்கருணை அப்பவும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நோக்கத்தில் தான் செய்கிறார்கள் எனவே இங்கே அறத்திற்கு மாத்திரம் அல்ல மரத்திற்கும் அகுதே துணை என்ற இந்த குரலினுடைய பொருளை நாம் உயித்து உணர்வோமாக அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை